காலதாமரை தடமணிமல் திருமோகோர் நாடு மேபி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகற்குடை கமல கண்கணிவாய் காலமேகத்தி மத்தொன் நிலம் கதியே காலதாமரை தடமணி மயல் திருமோகோர் நாடு மேபி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகற்குடை சுரிகுடல் கமல கண்கணிவாய் காலமேகத்தி மற்றொன் நிலம் கதியே நிலங்கதி மற்றன்றம் ஏன் தந்துடாயின் அலங்கலம் கண்ணி ஆயிரம் பேருடையம் மலங்கொள் நான் மரவாணர்கள் வாழ் திருமோகூர் நலங்கடல் அவணல் தடவண்ணியா மறு புகலிடம் இளமன்ற நின்று நான் முக நரனு தேவர்கள் நாட்வான் திருமோகோர் நமது இடர்கட வெம்மை போந்தடியாய் என்றேத்தி சுடர்கள் ஜோதியை தேவரும் முனிவரும் தொடரொள் பாம்பனை திருமோகூர் இடர்கடவழி பரபுதும் தொண்டேர்வம்மினேன் தொண்டேர்வம்மேன் நம் சுடரொடை ஒரு தனி முதல்வன் அண்ட மூ உலகள்தவன் அணி திருமோகோன் கரும்பொடுல் விளையா கொண்ட கோயில வளம் செய்து கோத்தம் கோவலன் குலத்துவல் அசுரர்கள் கோற்றம் ஏத்தும் நங் அமரற்க முனிவர்க்கும் இன்பன் பண திருமோரா தாமரை அடி அண்ணி மத்திலமரணே மற்றும் அமரன் வான் பெரும்பாழ் தனி முதலா முற்று நேர்வழத்து அதன் வழித்தன் முனி முதலா தேவரோடு உலக செய்வான் திருமோகோர் சுற்றி நாம் நம் துயர்களும் கடித உயர்கடும் கடிதடைந்து வந்து அடியர்கொள் சோலை ஒன் தடமணி ஒளி திருமயர்களாயிரமுடைய வல்லற கருபு கழுந்தா மரதக மணித்தடத்தினே மணித்தடத்தடி மலர் கண்கள் பவள செவ்வாய் அணி கொள் நாள் தடந்தோள் தெய்வம் அசுர என்று வல்லறத்தன் திருமோகூர் நினைத்த நாம் அடைந்த நமே நாம் அடைந்த நல்லரன் நமக்கென்று நல்லமரர் தீம செய்யம் வல்லசுரரை அஞ்சுச் சென்றடைந்த நாமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் நாமவே நவின் குடமாடு கோத்தனை குரு சடகோபன் குற்றேவல்கள் வந்திருமோகோர்த்துவை இடர்களுமே இடுமிட ராஜவெல்லாம் கேசபாவென்னும் கொடி வீண செய்யம் கோற்றின் தவறுகளும் குறுகில்லா இடமுடைய பள்ளி விரும்பினான் சுரும்பலற்ற தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுதுமின் இடுமிட ராஜவெல்லாம் கேசபாவென்ன நாளும் கொடி வீண செய்யும் தமர்கள குறுகில் அடமுடைய பள்ளி தடமுட வயல் அனந்த புறநகர் புகுதும் இல்ல என்று போய் புகுதிராக எழுமையும் ஏதா குன்று நேர்மாடமாடு குருந்து சேர்ச்செருந்தி பொன்னை அனந்த ஒன்று ஊரும் புட்கொடியும் மகிசே உலகெல்லாம் உண்டுமின் தான் சேரும் தன்னந்தபுரம் சிக்கன புகுதிராக சொன்னோம் பெருவாராயிரத்துள் ஒன்று நேர் பேசுமினே பேசுமென் கோஷமென்று பெரிய நீர் வேல வாசமே க ஜலை வயலணி அந்தபுரம் செய்துற மலர்கள் தூவி பூசண செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு புண்ணியம் செய்து நல்ல புனலொடு மலர்கள் தூவி என்ன மின் எந்த நாமம் இப்பிற பருக்கும் அப்பால் அறிய அனந்தபுரத்து அண்ணலார் கமலபாதம் அணுகுமார் அமரரா அமரராஜ் திரிகின்றார் கடற்கே ஆதிசேர் அனந்தபுரத்து அமரர்கோ நிறைக்கென்று அங்கக பணி செய்வி அமர்களோ சொல்ல நாமும் போய் நன்க வேண்டும் குமரனார் தாய் துன்பம் துடைத்த கோவிந்தனாரே துடைத்த கோவிந்தனாரே உலகுயர் தேவம் மற்றும் படைத்தவம் பரமமூர்த்தி பாம்பனை பள்ளி கொண்டான் வயலனி அனந்தபுரம் கடைத்தலை சீக்கப்பெத்தால் கடுவினை கலையலாக கடுவினை கலையலாகும் காமனை பயந்த காலை இடவகை கொண்ட எடிலணி அனந்தபுரம் நம்முடைய பள்ளி பாதம் காணினோ நபர்களுள் நாம உமக்கரிய சொன்னுமக்கரிய சொன்ன நாக்களும் நனியவான சாமணன் குடைத்து கண்டீர் செரிபொழில் அனந்தபுரம் மணல் விரமலர்கள் துவளர கொண்டு வாமணர் அடிக்க மா வினைகள்ந்தரும் வினை மா நாடு மேந்த பொ அனந்த புறநகர்ந்தோட விளக்கம் தூபம் தாமர மலர்கள் அல்ல ஆய்ந்து கொண்ட தமல்லார் அந்தமிழ் புகழினாரே அந்தமிழ் புகழ் அனந்த புறநகராதி தன்னை கொந்தலரு பொழில் குருமாறன் சொல்லாயிரத்துள் ஐந்து ரோட அனவரு போயமருலகில் பைந்தொழி மடந்தயருதம் வே மறுதாளினே அந்தமில் புகழ் அனந்தபுர தன்னை கொந்தல் அருகொழில் குருகூர் மாறன் சொல்லாயிரத்துள் ஐந்து ரோடைந்தும் வல்லார் அனவரு போயமருலகில் பைந்தொழி மடந்தயருதம் they mare tholi nai ye they mare tholi nai meli sumalo meli vaman danimayam yarum naaka kamare kuyil kalam koobumalo kanamayil avigal andalumalo amare venna narabai kane bhakte oru bagalae ramodi yalo tamare kangal konde erdi yalo தகவில தகவிலி கண்ணா கை மறு தோழின மெலியுமாலோ மெலுவிமன் தனிமையும் ஜாது நாக்கா காமரு குயில்களும் கோபுமாலோ கணமையில் அவகலம் தாலுமாலோ காமரு வின ஒரு பகலாய் ரமூடியாலோ தாமரை கண்கள் கொண்டேர்தியாலோ தகவில தகவிலய கண்ணா தகவல தகவல் அயே நீ கண்ணா தடமுன புனர் தோறும் புனர்ச்சிக்காரா சுகவெள்ளம் விசும் பிரிந்தறிவோக்கச் அது கணவன நீங்கியாங்க வேவனன் பசனரமே கப்போக்கே வேவனன் பசனரமே கப்போக்கே வெப்பையர் கொண்டனதா விவேமால் யாवरुन துனை இல்லையானிருந்து உன் அஞ்சனமேனையாட்டம் காணே ஓவதன் ஒரு பகல் நீய கண்ணால் புருகையர் கண்ணின நீரோன்னిల్లా சாவிதிவாய் குலத்தாட்சியோமாய் பிறந்தா இத்தொழுத்தயாம் தனிமதாத்தொழுத்தயாம் தனிமையும் துணை பிரிந்தார் துயரமும் நினகிலகோவிந்தா நின் தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்தம்மை எட்டவமே கப்பதிவெல்லம் ஏன் செங்க வே மணிமொழி நினதொருமாபிவேள் பகல் நிறமே கியபோயகண்ணா பினி அவிழ் மல்லிகபாட ரூப பெருமதமாலையும் வந்தின்னால் முல்லை போது என் வடமுலகமிழ் துன்வாய் தந்து அணிமிகு தாமரை கையந்து அடிச்சியோம் தலைமிசனி அணியாய் அடிச்சியோம் தலைமிசைனி அணியாய் அடியாவுன் கோலப்பாதம் பிடித்தது நடுவுனக்கரி பயரும் பலர் அது நிற்கையும் பெண்மையாற்றொடி தரம் கண்ணிரும் நில்லா மனமும் நில்லாயே விழிப்படின் பசு நிறமே கப்போக்கு வேமிரேம துயிரடல் மெடுகளுக்கு வெள்வள மேகல கழன்று வேட தோமலற் கண்ணின முத்தம் முத்தஞ்சோற துணமல புயந்தன தோழிகள் வாடாமணி வண்ணா செங்கமல வண்ணா மேன்மலடினோ ஆமக இந்த அசுரர்கள் தலைப்பை இலவன் அசுரர்கள் தலைப்பை இழவன் கொலாங்கென்று ஆடுமென் ஆறு பின்பாக கசிகையும் வேட்கையும் உள்கலந்து கலவியும் நலியுமென் கைகளும் கைகளும் வேதக உடையும் காட்டி நீ உகக்கு நல்லவருடமுழிதராயே உகக்கு நல்லவருடமுழிதந்தே உந்தன் திருவுள்ளமிடர்களிடந்தோறம் நாங்கள் வியக்கவிம்புருதும் பெண்மயாற்றோம் எம்பெருமான் பசுமேக்கப் போக பலஅசுரர்கள் வேண்டுருவம் கொண்டு நின்தருவர் கஞ்சனேவா நின் நின்னுடாங்க அவத்தங்கள் விளையும் என்று அவத்தங்கள் விளையும் என்று சொற்களந்தோ வண்கயர் கஞ்சரேவர் தவத்தவர் மருகன் இன்ழி தருவர் தனிமையும் பெரிதுணக்கிராமனையும் வர்த்தளை உடந்திரிகளையும் என்னுடைய விவேத்திலும் வசுரமே புத்தி செங்கணிபாயங்களாயரு தேவே சங்கனிபாயங்களாயர் தேவு அத்திருபடி திருவடி மேல் பொருணல் சங்கனி வந்தன் குருகோர் வஞ்சட கோபன் சொல்லா மாலை அவனுடன் பெறுவதற்கிறங்கி தையல் அங்கவன் பசுநிறமே பொழிப்பா நுரைத்தன சார்பணிவாயங்களாயர் தேவு அத்திருவடி திருவடி மேல் பொருணல் ஜங்கனி துறைவன் வந்தன் வன்சடகோபன் சொல்லாயிரத்து அங்க அராய்ச்சி அராய்ந்த மாலை அவனுடன் பெருமதற்கிறே தையல் அங்கவன் இவயம் பத்தவற்றின் சார்பே சார்வே தவணிற்கு தாமோதரன் தாழிகள் கார்மேக மன்னன் கமல நயனத்தன் மன்னரிகளாய் நின்னேவிதான் பேர் வாணவர்கள் பெருமையனே சார்வே தவணிற்கு தாமோதரன் தாழிகள் கார்மேக மன்னன் கமல நயனத்த நீர்வாடம் மன்னரிகாலாய் நின்னேவியான் வேர் வாடவர்கள் பிதற்றும் பெருமையனே பெருமையனே வானத்தி மயார்க்கம் காண்டற்ருமயனே ஆகத்தனயாதார்க்கு என்னும் திருமையுற செங்கன்மால் நாலு மரும வினக அடிந்து இங்க நயாளுகின்ற வாழ்கின்ற நாடியான் குறைவுடயம் மேல்கின்றதில்லை பிறவி துயர் கடிந்தோ ஆள் கண்டயண்கள் மனப்பின் அதன் கேழ்வன் தால்கண்டு கண்டு என் தலைமேல் புனைந்தேன் தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆளின் இளமேல் துயன்றான் இமயோர் மனங்கள் அளமேல்தான் நின்று என் மனத்துலிருந்தானை நிலவேற்காக நிச்சித்திருந்தேன் என நஞ்சம் கழியாமை கை சக்கர தன்னல் கழிவம் பெருதுடையான் பிறர்க்கெய் போலும் பொய் நமக்கு நாகத்தனையானே நாகத்தனையானை நாடோறும் ஜாலத்தால் ஆகத்தனை பார்க்கு அருள் செய்யும் அம்மான் சேரும் சடையாள பாகத்து வைத்தாந்தன் பாதம் பணிந்தே நொஞ்சே நாள் பரம பரம்பரனை சாரா பிரபிகடுத்தாள் அணிலின் நசோதி மதுசூதனான் அணிலின் நசம்பன் அமர குமான் ஊடி படைத்தான் நிறமே தான் வரையண்ணே மரபாது வாழ்கண்டேன் கமல மலற்பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினகாயினவெல்லாம் செய்தன் தொழுது வழி ஒழுக மன் பணித்தா பணிவகையே மகையால் மணமொன்றி மாதவனை நாடும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீராமரர்கள் தகையான் சரணம் தமது பற்று பரம பரம்பரனை மல் திண்டோல் மாலை பழுதி வள நாடு தொழயந்தி ஓர் ஆயிரத்துழிற்பத்தும் கத்தார்கோர் பத்தாகும் கண்ணன் கடலினையே சொன்றுபற்று பரமபரம்பரனை மல் சுண்டோள் மாலை பழுதி வள நாடு தொடர் ஆயிரத்துழிற்பத்தும் கத்தார் கோல்பத்தாகும் கண்ணன்கடலினையே கண்ணன் கடலினை நண்ணும் மணமுடையே திருநாமம் தின்னம் நாரணமே கண்ணன் கழறினை நண்ணும் மணமுடையே திருநாம தின்னம் நாரணமே நாரணனான் பாரணங்காளன் வாரணந்தொலைத்தான் காரணந்தானே தானே உலகல்லாம் தானே படைத்திழந்து தானே கொண்டெழுந்து ನಾಳೆ ಆಳ್ವಾಣೆ ಆಳ್ವಾನಾಡಿ ನೀರ್ ಕೋಲ್ವಾಯ ರವನಯಾನ್ ತಾಳ್ವಾಯ ಮಲರೆಟ್ಟು ನಾಳ್ವಾಯ ನಾಡೀರ ನಾಧೀರ್ಣಾಡೋರ ಬಾಡ ಮಲರ್ಕೊಂಡ್ ಬಾಡೇ ರವಣ್ಣನ ವೇಡ ಪರಲಾಮೇ ಮೇಹಾನ್ ಬಂಗಡಂ ಕಾಯಾ ಮಲರ್ವಣ್ಣನ ಮೇಯಾರ್ ಮಲಯೊಂಡಾ வாயான் மாதவனே மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் மேயார் முலயுண்ட வாயான் மாதவனே மாதவனன் என்று வல்லொண்ட ஏதம் சாராவே சாராயங்கள் நீரார் முகில் வண்ணன் பேரா அமரானை தவறு கற்களியான அம வினைகளே வினைவல் முனைகள் விரவிப்போ நடிகான் அருள் சோடும் படியான் சடகோபனு பார்த்து அடியார் கருள் வேற நடிகான் அருள் சோடும் படியான்டகோபன் பத்து அடியார் கருள் வேற அருள் பெறுவார் அடியார் தம் அடியற்கு அடியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே அருள் தருமாத்துள் இனி பிறவியான் வேண்டேன் வாட்டடிவணங்க அருள்டியாருதம் அடிய நேர்க்கு அடியான் அருள் தருவான் அமகின்றான் அது நமது விதிவகையே இனி பிறவியாக வேண்டேன் மருளொழி மன நஞ்சே வாட்டாத்தானடி வணங்கு வாட்டாற்றான் அடிவணங்கு மாயால பிறப்பருப்பான் கேட்டாயே மடனெஞ்சே கேசவனம் பெருமான பல வாழி படவினைகள் பத்தருத்து நாட்டாரோடு ஒழிந்து நாரணமே மண்ணினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தின் விண்ணுலகம் தருவானாய் விரகின்றான் ாகா இக்கருமங்கள் என் நெஞ்சே என் நஞ்ச தொழில் இருந்து எங்கிருந்த மிஷி ஒளிவ பாண்டவர் காய்பட தொட்டான் நெஞ்சே நம்பெருமான் நமக்கருள் தான் செய்வானே தந்த வாட்டான் பணிவகையே நானேறப் பெறுகின்றேன் நரகத்தனகு நஞ்சேரு மலர் துளவம் திகழ்வாதன் செழும்பறவை தானே திரிவாந்தன் தாளினயந்தலை மேலே தலைமேல தாளினகள் தாவரைக்க நம்ம நிலவேறான் நஞ்சத்து எப்பொழுதும் எம்பெருமான் தரவண மேல் வாட்டான் மதம் மலையான மறு பொசித்தான் குறைகள்கள் குருகினமே குறைகள்கள் குருகினம் நம் கோவிந்தன் குடிகொண்டான் திரைகுழுவு கடல் புடச்சோள் தென்னாட்டு தில சமன் மரகுழவு மணிமாட வாட்டாத்தான் மலரடி மேல் விரைகுழவு அருந்துளவம் மீன் கமழுமே மீன் கமல் துளவ பிறகேறு திருமுடியான் கை நின்ற சக்கரத்தன் கருதுமிடம் பொருது புனால் நபரபோல திருவுருவமாட்டாத்தார்க்கு என்ன என் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் செர்பிடம் தன்பாட்டாறு திகழ்கின்ற கெடுத்தான் எப்பொழுதும் பிரியானே பிரியாதாட்சி என்று பருத்தாளர கொண்டான் அரியாகி இரணியனை ஆகம் கீண்டான் என்று பட்ட கால் பெறாத பயன்பெறுமாறு வரி வாட்டான் காட்டினைகளலல்கள் கடுநரகம் புகழழித்த வாட்டாற்ற பெருமானை வளங்குரு கோச்சடோபன் வாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்து கேட்டு ஆரார் வாடவர்கள் செவிக்கினி அசைஞ்சொல்லே காட்டித்தன் கனைகளல்கள் கடுநரகம் புகழொழித்த பாட்டாத்தம்பெருமான பழம் குருகூச்சொடகோப பாட்டாய தமிழ் மாலை ஆயிரத்து கேட்டு ஆரார்வானவர்கள் செவிக்கினி அசைஞ்சொல்லை செஞ்சொற்கின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சு முயறமுள் கலந்து நின்னாரியா வண்ணம் என்னெஞ்ச முயரும் அவையொன்று தானேயாகி நிறைந்த கவிகால் உயிர்காகத்தாட்சேமின் திருமாலிருஞ்சாலை வஞ்சக்கள் வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்ச முயறமுள் கலந்து நின்னாரியா வண்ணம் என் உயரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே தானேயாகி நிறைந்து எல்லா உலக முயரும் தானேயாய் தானேயான் என்பாகி தன்னை தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலும் சோலை கோனேயில் நொழிந்தான் என்ன முற்றுமுயிருண்டு என்னமுற்று முயருண்டு மாயவா கைதனுழ்வுக்கு என்னை முற்றும் தானேயாய் நின்ற மாயவம் மாஞ்சே என்ன போவேலோ என் குலம்மான் திருவருளே என் குலம் மான் திருவருள்கள் உலக முயரும் தானேயாய் நன்கண் கைவிடான் நடந்துழக்கேள்ிசைக்கு நலிப நல்ல வமரர் பொத எண்ணாதனகல் நன்முனிவர் இன்பம் தலை சிறப்பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் வாழி வெண்ண வெண்ண மெண்ணம்மாள் திருமாலிரின் ஜாலயானே திருமாலிரின் ஜாலயானே யாகி சிறுமூ மூலகம் தன்னொரு மாவ ஏற்றினுள்ளை வைத்து ஊழி ஊழி தலையளிக்கும் திருமால் என்னயாளும் ஆழ்வணம் பிரமணம் ગાนาดே அருமலை அடிபரவா அருளையின் தம்மானே அருளையின் அம்மானே என்னும் Mukkanam maanam, Therulgol piramanam maanam, Dhevargonum dhevarum. Irulgal gaadiyam muni varum, Yehthu mammaan thirumalai, Marulgal gaadiyam mani malai, Thirumal <-todic> irum jolamalaye, Thiruppar kadalaye entalaye, Thirumal vaikundhame, தன் திருவேங்கடமே எனதுடரே அருமாயத்தனதுயிரே மனமே வாக்கே கருமமே ஒருமானுடைய என்னுடைய முதல்வன் ஒருவனே திருமாலிருஞ்சோலை மலையே திருப்பார்க்கடலேய்தலையே வைகுந்தமே தன் திருவேங்கடமேயனதுடரே அருமமாயத்தனதுயிரே மனமே வாகல்வன் ஒருவனே ஓடி முதல் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஓடிதோறும் தன்னுள்ளே படத்து காலத்து கடுத்துழலும் வாழிவன் நம்ம அந்த திருமாளிரோலை வாழி மனமே கைவிட உடலமுயரும் மங்கவட்டே மங்கவொட்டு மாமாய் திருவாலிரும் ஜோதமேய நங்கள் கோனேயானே நீ அழித்தானே புரணும் திரியமைதம் எங்கே உயிரே ரக மணாங்கார மணங்களே மானாங்கார மணங்கட ஐவர் மண்கயர் மங்க தானாங்காராய் பு தானே தானே ங்காரில் குரு சடகோபன் சொல்ல மாணாங்கார திவத்திருமாலும் சோழமலைக்கு ஆனங்காரம் அனங்கட ஐபர் பன் கயர்வங்க தானாங்காரமாய் புக்கு தானே தானே யான பொ சடகோபன் சொல்லாங்கார திவாத்திருமால சோழமலைக்கு திருமாலிருஞ்சோழமலை என்றே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தார் மாமனொந்து புனல் பொன்னித்திருமால் சென்னர் விடம் மலை என்ற என்று நெஞ்சு நிறைய புகுால் சென்றுவிடம் தெந்திரகின்றான் இன்று வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்த மலையழு கொண்டம்ையத்தானை அடங்க பிடித்தேன் பிடித்தேன் பிறவி கெடுத்தேன் பினிசாரேன் மடித்தேன் மனைவாக்கயுள் நிற்பதோர் மாயையை ஒடி சூழ் திருப்பேரான் அழிச்சேர்வதற்கு கழிதாகிய சிந்தைய நாய் கழிக்கின்றேன் சோலைகள் ஆனே தருவான் எனக்காய் என்னோட்டி ஊனே குடம்பை இதன் உள் புகுந்து என்ன தானே தடுமாற்ற தவிர்ப்பான் தேனே பொழில் நகரான திருப்பேர் நகரான் திருமாளிருஞ்சோலை பொறுப்பேயுறகின்ற வீரான் இன்று வந்து தென் நெஞ்சு நிறைய புகுந்தான் விருப்பே வெத்து அமுதம் கழித்தேன் குண்டுகளித்தர்க்கு உம்பரன் சொல்லு பெற்று கண்டுகி கேரான் கண்டுகளில் நகளானே கண்ணுள்ளின் ரகளான் கருத்தின் கண் பெரியன் எண்ணின் நுண் பொருள் எழிசையின் சுமைதானே மணிமாடங்கள் சூழ் திருப்பேரான் தில்லமென் மனத்து புகுந்தான் சிறந்த பொருளாக்கி தன் எண்ணுள் வைத்தான் அண்டனைப் புறம்போக পুনர்தரंजयவான் உண்ணத் கள்மாடங்கள் சூழ் திரேபேரன் வண்ணக் கருள் செய்யா உனத்தழுத்தே உற்றநுகந்து பணிசெய்து உனபாதம் பெற்றேன் இதையिन्न வேண்டுவதந்தாய் பற்றார் மறவாணர்கள்வாய் திரேபேரர்க்கே அச்சாரடியலன் உந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன் இசை இன்னும் வேண்டுபதென்றாய் மலைவாழர்கள் வாழ் திருப்பேரார்கு அச்சாரடியார் தமக்கு அல்லல் இல்லாவே நில்லா அல்லல் நேழ்வயல் சோ திருப்பேர் நல்லார் வளர்வாழ் குருகோச்சடோவன் தமிழ் ஆயிரத்தொழில் வல்லார் தொண்டாழ்வது சூழ்வன் விசம்பெல்லா வல்லல் நீள் வயல் சோழ்த்திருப்பேர்மேல் நல்லார் வளர்வாழ் குருகோச்சடகோபன் தமிழ் வல்லார் தொண்டிசும்ோழ விசம்பணி முகில் தோறிய முழக்கினான் ஆழ்கலஜிராய் கையெடுத்தாடின ஏழ்வொழிலும் வளமேந்திரியப்பன் வாழ்வுகள் தமரை கண்டுக்தேர் விசும்பணி முகில் தோரிய முழக்கினார் ஆழ்கடல் அழகிராய் கையெடுத்தாடினார் வளவேந்தன் வாழ்வாரணன் தமரை கண்டுகந்தே நாரணன் தமரை கண்டுகந்தே நன்னேர் முகில் பூரண பொற்குடம் டல்கள் தோரண எங்கும் தொழுதனரு தொழுத அருளர்கள் தூபனல் மலர் மழை பொழிவினர் பூமி அன்றளந்தவன் தமர் முன்னே நிறுவங்கி சைத்தனர் முனிவர்கள் வழிவை கொந்தற்கென்னு வந்ததிரேதிரி மயவர் கதிரவர் கை நிறை காட்டினார் முழக்கோத்தி மாதவன் தமர்க மாதவன் தமர் என்று வாசலில் வானவர் போது மினமரிடம் புகுதுகமென்ற வேதனல்வாயவர் வேள்வியுள் மடுத்து வேள்வியுள் மடுத்தலும் பிறகமழி நரும் புகை காலங்கள் பலங்குறி கலந்தெங்கு மிசைத்தனர் வாணகம் ஆழியால் தமரண் வாரங்கயர் வாழ்த்தினால் மகிழ்ந்தே மடந்தயர் வாட்டலும் மறுசரும் பசுக்களும் தொடர்ந்தெங்கு முனல் கிடந்த வெங்கேசவன் கிளரொடி மணிமுடி குடந்தோவலன் குடியடியாரிவர் கோவிந்தனக்கன்று முடியுடைவானவர் முறை முறை எதிர்கொள்ள குடியணி நடுமதில் கோபுரம் குறுகினார் வடிவுட மாதவன் வைகுந்தம் புகவ வைகுந்தம் புகுதலும் வைகுந்தமரமர் யமரிடம் புகுதன் வைகுந்த தமரம் முனிவரையும் வியந்தனர் வைகுந்த மன்னவர் விதியே விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாரங்கள் கழுவினர் சொன்ன நிறகுட விளக்கமும் மதிமுக அடந்தயர் ஏندனறு வந்த வந்தவரdir கொள்ள மாமணி மண்டபத் தே அந்தமில் பேရင် பத் அடி ஹரோரிந்தம வந்தலறு பொழேல் குருவோர் சடகோபன் சோழ சந்தங்களாயிரத் யவல்லார் முனிவரே வந்தவரdir கொள்ள மாமணி மண்டபத் தே அந்தமில் பேရင် பத் அடியரோடு இருந்த மன்தலில் சடகோவன் சொல் சந்தங்களாயிரத்தேவல்லார் முனிவரே முனியே நான் முகனே முக்கா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வாயியேனாருயிரே என் தலைவிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன் ஒண்ணு மாயம் செய்ய என் முகனேன் முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமானிக்கமே என் கழ்வாணியிலே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலட்டேன் உன்ன மாயம் செய்ய Lennaye மாயம் தீய Lennai உன் திருபார்வத் பாலனங்காய் வாசம் செய் பூங்குழலால் திருபானனன்னான கண்டாய் நேசம் செய்துன்னொட என்னை உயிரவேrnnே ஒன்னாகவே பூசம் செய்யாத கொண்டாய் என்னை கூல்லா கருமாணி கவிக்கோறுபற்று கொம்பு நின்னலால் அருகின்றிலேன் யார் தொழும் பிரமான் சிவன் இந்திரநாத நாவை கமல முதற் கிழங்கே ombarandadave ombarandan paaleyat adhanul mijaniye yot ambarana chodi adhanul paramanaran ni ombaram yadaparambarai ta munivana vanne yambaram sadikkalutru ennai pora vittittaye pora vittittnai ni puram bokkalutral பின்னயானைக் கொண்டயந்தோ எனதென்பதன் யான் என்பதன் பொண்டையார பரிகா எனக்காராவமுதனாயே எனக்காராவமுதாய் எனதாவி என்யிராய் மனக்காராமண்ணி உண்டிட்டாய் இனி உண்டொழியாய் காயறீகற்கஞ்செங்கனிவாய் உனக்கேற்காவைக்கு அன்பாய் என் அன்பேயோ கோலமலர்பாவைக் கன்பாகிய என் அன்பேயோ நீலமர இரண்டு பிறகவே நிமிர்ந்த ரொப்ப கோலமராக மண்ணாய் நிலங்கோட்டிடை கொண்ட வேந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பேச்சினை போன கோலவர்பாவை கண்பாகிய என் அன்போ நீல வர இரண்டு பிறகு நிமிர்ந்ததொப்ப கோலவராக நாய் நிலங்கோட்டை கொண்ட வேந்தாய் நீல கடல் கடைந்தாய் உன்னை பெற்ற போக்குவனோ போக்குவனோ உன்னை எந்த பேருயிராய் குற்ற இருவினாய் உயிராய் பயனாயவயாய் உற்றாயகம் பிறந்தோராய்தோ தெருவக்கு புத்த கரந்து என் முதல் தனி வித்தேயோ முதல் தனி வித்தையோ முழுமோ உலகாருக்கெல்லான் முதல் தனியினுன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் Shunda-dhanilperiyan Paranamalachodiyo <laughs> Shunda-dhanilperiyan Chularnyana <laughs> inbameyo Shunda-dhanilperiyan Ennavavarat Shundaayen Shunda-dhanandhoyanda Moodi-villperiyan Paranamalachodiyo Shunda-dhanilperiyan பரணன் மனச்சோரி சூழ்ந்ததனில் பெரியார் சுடர் யானவின் பவேையோ சூழ்ந்ததனில் பெரியார் என்னவா வரச் சூழ்ந்தாயே வரச் சோழ் அரிய அயனை அரணை அலற்றி அவ வற்று வேடுபற்ற குருகோர் சடகோபன் சொன்னாதிகளால் இவையாயிரமும் முடிந்த அவா விலந்தாதி பார்த்தறிந்தார் பிறந்தா அவாவரச் சோழ் அரிய அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகோற் அவா விலந்தாதிகளால் இவையாயிரவும் मुडेंदा अवविलंदादे पतरंदार फिरंदार उयरंदे उयर वर उयनल मुडेवन्यवन वन मय वरमदनल वरुले नन्नवन वन आयार वरम अमररगण अधिपतिवन वन तुजारे छोटा रे तोडो धडन मनाने